என்று கூறி அங்கடுத்த பின் அவர் வாங்கினார் மிகுந்த மகிழ்ச்சி கேட்டா இந்த பிள்ளைக்காக அவர் வேல்வி செய்தார் பெருமானும் நோக்கி நல்ல பிள்ளையா பிறக்கணுமே எந்த மாதிரி பிறக்கணும்னு கேட்டா எனக்கு சாப்பாடு போடணும் அல்லது என் மனைவி வச்சு தங்கத்தில ஆட்டணும்னு சொல்லலாம் இந்த நாட்டுல இந்த மாதிரி அந்த அந்த வேதனையை தலை தோங்க மிக செய்வ துறை ஒரு புதன் வேணும் கேட்டார் அப்படி கேட்டபடியே பெருமானும் தந்தார் தந்ததுனால் அந்த பெரு பிள்ளையும் அதே மாதிரி இருந்து அப்பாவுக்கும் பலர்ந்துடும் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு அருமையான உடனே அவர் என்று நண்புறு மனத்தொடு புகழி மேல் நன்ன வெண்டி ஞான சம்பந்தரம் விருப்படு வணங்கி மண்டல் ஆவண துறையினர் மகிழ்ந்திருந்தார் அதனால திருவாவூடு மீண்டும் கொஞ்ச நாள் அங்கிருந்தார் நம்முடைய பெருமான் எனவே திருவாவூரதுறையில் பொற்கிடி பெற்ற இடம் என்று சொல்றோம் இனி கொஞ்சம் நம்ம நம்ம பிபி போடணும் இல்லவா இப்பொழுது நம்முடைய திருவாவூர் துறையில் இருந்து புறப்பட்ட நம்முடைய ஞானது மந்த பெருமான் இங்கிருந்தவாறு பல திருப்பதிகளையும் வணங்கி செல்கிறாராம் என்ன திருக்கோடமும் என்ன அடுத்து திரு வைகள் ஆகிய இந்த இடங்கள் அடுத்தாற்போல திருநல்லம் இவையெல்லாம் பணி வணிந்து வணங்கினாராம் வணங்கியவர் நேராக செல்கின்ற பொழுது மயிலாடுதுறை இதெல்லாம் வணங்குகிறார் மயிலாடுதுல இருந்து செல்கின்ற பெலநகரெல்லாம் செல்கிறார் சென்று இப்பொழுது நம்முடைய இப்பொழுது இருக்கிற எந்த ஊர் அது இல்ல காரைக்காலுக்கு அந்த என்ன தருமபுரம் தருமபுரத்திற்கு சென்றார் அப்படின்னா தருமபுரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம தர்ம ஆதீனம் இருக்கிற இடம் அல்லது இல்ல இது தர்மராஜன் வழிபட்டதுனால தருமபுரம்னு பேரு இங்க வந்தது அங்க தருமபுரம் என்பது என்னன்னு காரைக்கால் பக்கத்தில் இருக்கு அந்த தருவபுரம் அந்த அந்த கோவில் நம்முடைய தர்மயாதினத்துக்கு தான் சொந்தமாக இருக்குது அந்த கோவில் அது கூட குடமுழுக்கு விழா ஏற்பாடாகிருக்கும் இல்லை குடமுழுக்கு விழா ஏற்பாடானதோடு கூட எல்லாமே இந்த மாதர் மடப்பிடிங்கிற பதிகத்தை நம்முடைய காரைக்கால் இருக்கிற ரெண்டு ஒரு அப்படியே அந்த பதினோரு பால்லையும் அந்த கல்வெட்டில் பொடிச்சிடணும் இருக்காங்க வைத்து தான் கும்ப கும்பாட்டம் செய்யணும்னு சொல்லி செய்யுங்கயான்னு சொல்லி ஆக அப்படி வருகின்ற பொழுது தருவபுரம் சென்றார் தருமபுரம் யாருக்கு அப்படின்னா இப்போ கூடவே யார் வாக்கிட்டு வர்றாரு பெரும்பான் அவங்களுடைய அம்மா விடுங்களா அந்த தருமபுரம் இப்படி எருக்கத்தம்புள்ளியூர் தோண்டியது ஆனால் வந்து தருமபுரம் வந்து அவங்க அம்மா பிறந்த இடம் காரைக்கால் பகுதம் இந்த தருமபுரம் சென்றார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த ஊர்காரங்கள என்ன ஞாபகம் வந்துன்னு கேட்டால் பாரு நம்ம மூட்டு பாப்பா எருக்கத்தம்பள்ளியூரில் வாழ்க்கப்பட்டது சரிங்களா அதுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஞானசம்பந்தரோட பாடிட்டு வருதான் அப்படின்னு சொல்லிச்சு சரி ஞானசம்பந்தம் பாயிட்டு வருதான்னு சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளதுல என்னென்னா நம்ம வீட்டு பா பாப்பா வீட்டுக்குள்ள பையன் நம்ம ஞானசம்பந்தரோட வாய்ச்சிட்டு வருதுன்னா பாரு எவ்வளோ சமத்து அப்படின்னு இருந்தது சரி அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே சென்று யாரு நம்முடைய ஞான இந்த தென்னிலகண்டை ஆழ்ப்பாணர் அவரோட கூட இருக்கிற மனைவியார் மதங்க சூழாமணியார் மற்ற அன்பர்கள் எல்லோருமா தர்மபுரத்துக்கு சென்றார்கள் சென்றா தர்மபுரத்தில் சென்று இப்போ ஒரு பாடுகிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள் இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் நீங்கள் இதை நல்லா ஓதாமுட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து பாடினாங்கன்னா ஒரு பாடலே ஒரு மணி நேரம் பாடு ஒரு பாடல் ஒரு மணி நேரம் பாடு அது மாதிரி இருக்கிற நான் இப்போ நீங்கள் வேகமா போவாமல் பாடுவாங்க இப்போ கொடுவானையும் பாடுவாங்க இதெல்லாம் அந்த பாடல் மாதர் மடப்பிடிக்கும் என்பது ஒருத்தர் நம்ம ஈரோட்டில் இந்த பதியம் வந்துட்டது இந்த பதியத்துல ஐயா முதல் பதிய பாட்டு தான் எல்லாருக்கும் தெரியுது நீங்க அந்த ஒன்பது பாட்டுமே சொல்லிவிடுங்க ஒரு முற்றுதல் வெறும் அந்த மாதிரி மட்டுமே சொல்லி முடிஞ்ச என்ன பண்றது முடிஞ்சு போயிட்டு நேரம் ஆயிட்டதே சன்னிதானத்துல சொல்லிருக்கிறாங்க ஏ அப்படி போவாதீங்கப்பா வேகமா போங்க அடுத்த தடம் எதுவா வரலாம் அப்படின்னா சிவஜிவ ஒரு தடவை முற்றுதல் பண்றதுக்கு ஏழரை ஆண்டு எட்டு ஆண்டு ஆகுது அவங்களை பிடிச்சவங்களை பிடிச்சிட்டு இருக்கு இனி அடுத்த முற்றுதல் ஒண்ணு வரணும் அதுல மெதுவா படிக்கணுமா அவர் சொன்னாங்க ஐயா போய் சொன்னது மாதிரி மாதிரமடைப்படி மட்டும்தான் தடம் முடிஞ்சது அப்படின்னு ஏன் வேகமா போகணும்ப்பா அப்படின்னு சொன்னிச்சு ஏன்னா அடுத்த முற்றுதொழில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மெதுவா போடுறது கூட உங்க இங்கெல்லாம் சொந்த பாடல் இருக்குதே அங்க போய் பாடிய பாடல் ரொம்ப அருமையா நம்முடைய யாழ்ச்சியோடு பாடலாம் எப்படியோ ஞான சம்பந்த பெருமானும் பாடியதுல இந்த மாதிரி பாடின பாடல் எதுவுமே பாடலாம் இது மாதிரி பாடுனது இங்கேயும் பாருங்க முருகா முருகா எனவே இப்பொழுது அங்கே சென்று பாடுகிறான் அப்படி பாடுகின்ற பொழுது அந்த இரண்டாவது முதல் இதை பாடுகின்ற பொழுது ஒரு மாதிரி பாடுறான் சரிங்களா இரண்டாவது பாடும் போது அதை வந்து ரொம்ப நிறுத்தி முதல் முறையாக இரண்டாம் முறையாக மூன்றாம் முறையாக அப்படி வருகின்ற பொழுது அப்புறம் கொஞ்சம் நான்காவது முறை வேகமா பாடுவோம் அப்பதான் அந்த அந்த பாடல் அப்படி அப்படி அமைப்புல இருக்குங்களா அதற்கு ஏற்ப அந்த பெருமகனார் வாய்ச்சு அது திருநெல்வேலி ஆடுப்பான் சரிங்களா அதெல்லாம் நாங்கள் இளமையில நெட் பண்ண சொன்னாங்க அப்பா பண்ணி வச்சோம் எங்களுக்கெல்லாம் பாடுனோம்னா நீங்கள் ஏதோ நல்ல வேலையா சரி எதோ மன்னிக்கிறோம் போனால் போனால் நீங்கள் பாடுங்க காமின்னு சொல்லலாம் இதெல்லாம் எங்கே பாட்டுலாம் ஒதுதா போட்டு பாருமையாக பாட முடியும் அதில் சொல்கிறார் மாதர் மடப்பேடியும் மகள்ரு நம்ம அம்மாவதான் சொல்றாரு அம்மா யாரு உமையம் அம்மா உமையம் எப்படி இருப்பான் மட அன்னும் அன்னதோர் நடை எங்க அம்மா நடந்தாங்கன்னா எப்படி நடப்பாங்கன்னு ஒரு பெண் எப்படி நடக்கும்னா அது அப்படியே அந்த தும்பிக்கையை வச்சுக்கிட்டு ஏன்னா ஒரு காலை எடுத்து அப்படியே வைக்கும் அப்புறம் இன்னொரு காலை எடுத்து அது அப்படி வைக்கும் அப்புறம் இப்படி அழிஞ்சு அப்படி அப்படித்தான் இந்த பண்ணலாம் அந்த தரை வந்து அதிரா தான் பொதுவா தரை அதிர நடக்க கூடாது நடந்தா தான் கண்டிப்பாங்க ஒரு பூமா தேவிடா அதுவும் ஒரு தேவி நீங்களும் ஒரு போய் படாப்படான்னு கால் வைக்கிறதாவுது இப்படி எல்லாம் பெற்றோர்களும் வந்து வற்புறுத்தி இருந்த காலம் இந்த காலம் வந்த புத்தக உங்களே இருக்க அப்படிலாம் கண்டிச்சு அதனால நாடு நல்லா இருந்தது சிவ சிவன் சொல்லலை அறதான் வந்து ஒழிச்சு போட்டான் சமயம் கலக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நாடு குட்டிச்சு வர ஆகி விட்டாங்க சரி நேரு முத குண்டு அதில் தன் சம்பந்தமானால மூச்சோட முடிவுடா இருந்து அந்த ஆள் பண்ண பாடுதான் இந்த மாதிரி பண்ணது என்ன இஸ்லாமியரை சேர்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு கூத்தடிச்சு இதெல்லாம் செஞ்சது சரி அது என்ன நாடு வீட்டில் அவங்கவுங்க தன் பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சா என்ன அன்பா கண்டித்தான்னு இருந்தா நாடு வளருது செய்யலையே நம்ம ஏன் தயங்குறோம் கருதே ஏன் அப்படி நினைக்கிறேன்னு சொல்ல கூடாது வேண்டாம் வேணாண்டா ராஜா வரும்போது மெதுவா வரணுக்கா மெதுவா உன் மேல அப்படி இருக்கு நல்லா இருக்கு படேன்னு வச்சேன்னா என்னமா அப்படிங்கிறீங்கள அது போல கால் மெதுவா வேடா என்னெல்லாம் சொன்ன ஆறரை மணி ஆச்சுன்னா கொஞ்சம் மோத்த கழுவிட்டு இன்னும் தீக்க ராஜா மட்டும் சொல்ல படிக்கிற நல்லதுப்பா என்று சொன்ன என்னன்னு நாமே ஆறரை மணிக்கு டிவியை பாத்திருந்து வச்சா என்ன பண்றதுன்னு உனக்கு நாமே ஆறரை மணிக்கு வச்சேன் இத தவிர வேற கிடையாது ஒண்ணு இது ஒன்னு இது இது நாட்டை வழக்குமா வளக்கம் ஐயா அதுன்னு ஆறரை மணிக்கு வைக்கலாம் வந்து வீடு பிடிச்சவரா போடும் மங்களம் ஆறரை ஆறு மணி ஆச்சுன்னா நல்லி வச்சுக்கிட்டு தின் வச்சு வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கேற்றி விற்கணும்ப்பா அப்படின்னு வச்சுட்டு போய் சாமிக்கிட்டே ஒரு வெள்ளை கட்டியா அதை உதயம் பண்ணுவாங்க அதான் ஆறரை மணிக்கெல்லாம் உண்டு ஆமாம் ஒரு வெள்ளை கட்டி முடிஞ்சதுன்னா வேற எதுவும் ஜவுதம் பண்ணலாம் இல்லைன்னா வேற விளக்கேற்றி வச்சுட்டு சும்மா வேற மாட்டாங்க விளக்கேற்றி வச்சுட்டு தான் கொஞ்சம் ஏதோ கும்பிட்டு ஒரு வெள்ளை கட்டியோ அல்லது கொஞ்சம் ஏதேனும் ஒரு பால் இருந்ததுன்னா ஒரு காய்ச்சி வச்சோ நிவியம் பண்ணிட்டு கும்பிட்டு தான் வருவான் ஆறரை மணியானா அதுதான் செய்தா காலம் நாம நம்முடைய பிள்ளைகளை செய்ய சொல்ல ஊர் பிள்ளையை சொல்ல வேணாம் நம்ம நாம தவறி தான் சாங்க அதனால நாடு எப்படி உறுப்பிடும் பல வீடு தான் தான் நாடு நாடுங்க தனியா வந்துருக்க வீட்டுல இருக்கிற நாம் தவறுகிறோம் சத்தியமா நாடு உருப்பிடாது கண்டிக்கிறதுனா கண்டிக்க வேணாம் அன்ப சொல்லுவோம் அன்ப சொல்லுவோம் இதே ஆறு ஆச்சுன்னா நம்ம தம்பி வந்துடுவானு ஐஸ் அதான் ஐஸ் தான் பையங்க பரவாயில்ல யாருக்கும் வைக்கிறீங்களா ஐஸ் நம்ம பிள்ளைக்கு வைக்க போயிருது ஆரம்பிச்சு வந்துடுவானே சொல்லுவானே சமர்த்தாங்கட ராஜா நமச்சி வாயை வாழ்க்கை நான் இருந்தா அப்படி சொல்லு இருந்தேன் வீடும் வளரும் நாடும் வளரும் அந்த ஆன்மாவும் வளரும் செய்யலையே செய்யாது மட்டுமல்ல நான் கடுமையா கண்டிப்பா என்னை பத்தி திருநாள் பத்தியும் கவலைப்படலாம் சொல்லுவேன் நானே வச்சுட்டு உட்காந்துருக்க சில அதனால அருமையாக என் அம்மா என்னாலதான் எப்படி நடப்பாங்களாம் இது இந்த உலகத்தில் இருந்தேன் நம்ம அம்மாவும் சொல்லுங்க இல்லைங்க நம்ம அம்மா யாரு உமையம்மை தான் நடந்ததுன்னா ஒரு பெண்ணை எப்படி காலை வைக்கமோ அப்படிமா மாதர் மடப்பேடியும் மாதர்னா விருப்பம்னு அர்த்தம் மாதர்னா பெண்கள் அல்ல மாதர் மடப்பேடின்னா தொழில் அப்பியம் மாதர் காதல் மாதருங்கிற சொல்லுக்கு அன்புன்னு பொருள் அது இப்போ எல்லாமே போயிட்டுது அதனால நீங்க அது தொழிலாப்பியம் வழங்காம போச்சுன்னா அப்போ அன்புடையது எப்படி இருக்குமா மாதர் மடப்பிடி ரொம்ப அன்பான யானை நம்ம விருப்பமா பார்த்தா அந்த பாத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த யானை எப்படி நடக்குமோ அது போல நடக்கும் அது நான் அண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் இருக்கும் அது எப்படி தெரியுமா காலை வைக்கும் அப்படி அப்படி பிடிப்படி காலை வச்சி ஒரு காலை வைக்கும் அப்புறம் இப்படி ஒரு காலை வைக்கும் இந்த மாதிரி எங்க அம்மா பதுசா கால வச்சு நடப்பா மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை எங்க அம்மா நடப்பாங்க உடை அந்த நடையை உடையவலாம் யாரு மாலை மகள் அப்படி எங்க அம்மா அந்த எங்க அம்மா தான் எங்க அப்பாவுக்கு மனிதன் தூணையன மகிழ்வரு அப்படித்தான் எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு துணையா இருந்தா மலை மகள் எங்க அப்பாவும் கையில இவங்க வந்து இமவான் மலை இமயமலை அதனால ரெண்டு பேரும் மலைக்கு எடுத்து மலையை கல்யாணம் பண்ணிட்டாங்க ரொம்ப அருமையான மாலை மகள் தூணையன மகிழ்வரு அப்ப எங்க வீட்டு குடும்பத்துல எங்க அம்மா ரொம்ப பதுசு பதுசான அம்மா கல்யாணம் பண்ண பதுசான எங்க அப்பா அப்படிப்பட்ட எடுப்பாங்க எங்க வீட்டுல சண்டை அப்படின்னா அது எந்த ஒரு அப்படின்னு கேக்கும் திருவண்ணாமலை பாக்குமா இல்லம்மா சண்டை அப்படின்னா தெரியாது தெரியாது அப்படி போடும் தோணு மகிழ்வரு அப்புறம் என்ன இருக்கு போத இனப்படை நின்று இதை பாட உண்மாடுவர் எங்க அப்பாவுக்கு முதல் படியில அம்மா சொல்லியாச்சு ரெண்டாவது எங்க அப்பா ரசிகர் எப்பவும் பாடல அதுலயே தான் இருப்பார் அப்படிப்பட்டவர் கலைஞர் யார் இவரல்ல கலையே அவர் உருவாக இருக்க அப்படி இருக்கிற இப்படி இருப்பாரா பூதா யார் யா கூட நீ உன்னு பூத இனப்படை நின் நல்ல அங்க இருக்கிற தேவகான பூதங்கள் அவ என்ன பண்ணும்னா நல்ல இனமா வரிசை வரிசையா நிக்குமா அது நின்று என்ன பண்ணும் இசை பாடவும் கேட்டா அருமையா இசை பாடுமா இவர் என்ன பண்ணுவார் அவரு அப்படி அப்படி எடுத்து எப்படி பாடுறாங்களோ அதுக்கேற்ப எங்க அப்பாடுவாங்க இசை பாடவும் ஆடுவருனப்படை நின்று மாடுவர் அவர் எப்படி இருப்பாங்க உங்க அப்பா அப்படின்னா எங்க அப்பாவா அவ எப்படி இருப்பாரு பாடரு சடைய நெடு முடியதோர் புனலரு அப்பாவுக்கு சடை நின்னாங்கன்னா அவங்க சடையை பிரிச்சு கீழே போட்டாங்கன்னா இங்க இவங்க நின்னாங்கன்னா அங்க பொறலும் இப்ப அது மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு ஆதீனம் தர்ம ஆதீனமும் அந்த நீண்ட தடை முடிங்கிறது இவங்கதான் கட்லையா இருக்கும் போது இருந்து கட்லையா இருக்கும்போது ஐம்பது அது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி அதுக்கும் ஒரு மகிழ்ச்சி சொல்லும் அந்த ஒரே ஆண்டுல பாஸ் பண்ணும் நாப்பத்தஞ்சுல நான் கல்லூர்ல சேர்ந்து திருப்பின்தான் நாற்பத்தஞ்சுல தான் அப்போ வந்து ஓதுவாமூர்த்தியா ஒரு மாசம் இருந்துது நாங்க அந்த ஓதுவாமூர்த்தி குளத்தினையும் ஒரு மாசம் பார்த்தோம் நாப்பத்தஞ்சுலாம் அவங்க அண்ணனோட சேர்ந்து சேர்ந்து தண்டமானோட சேர்ந்துருவோம் ஒரு மாசம் ஆச்சு காய் கொடுத்துட்டாங்க போயிட்டு போனா அங்கிட்ட கடவுளில் சேர்ந்துட்டு இருக்குது தர்மியாதீன கடவுள்ல நாற்பத்தஞ்சு எனவே நாற்பத்தஞ்சு விட்டு ஐம்பது ஐம்பதுல அது முடிச்சது நானும் ஐம்பதுல இங்க முடிச்சேன் நான் இங்க திருப்பின்தான் அவங்க தடுப்புறாங்க அவ்வளவுதான் முடிச்ச ஆண்டு வரையாது அது அப்புறம் அவங்க ஒரு ஒரு ஒரு ஐந்தாறு மாசத்துக்குள்ள சண்டைக்கு போயிட்டாங்க அப்படி அப்படியே அமைப்பு அவங்களுக்கு வந்து அமைப்பு அல்லவா அதனால அந்த நீண்ட சடைமுடி இருக்கிறதுன்னா அந்த காலத்துல இருந்து அந்த சடைமுடி அவளுக்கு வருது அதாவது இன்னை வரைக்கும் அப்படியே அதை வைத்துக் கொண்டிருக்கிற அதுக்கு ஒரு பெரிய பொறுமை வேணும் ஆமா ஆமா அதெல்லாம் அது எதையாவது இந்த மிளகு காப்புன்னு சொன்னா அன்னைக்கெல்லாம் ரொம்ப கடின ரெண்டு மூணு பேர் இருந்தாதான் அந்த மிளகு காப்பெல்லாம் செய்யலாம் அந்த மிளகு காப்பு செஞ்சா கூட என்ன பண்ணு அன்னைக்கு வந்து இங்க அப்படியே அழுழ்த்து விட்டுருணும் அவிழ்த்து விட்டு பாட்டு எல்லாம் பெறணும் அதனால இங்க நின்னா ஒரு மூணு சேர் போட்டு இங்க ஒரு சேர் அங்க ஒரு சேர்ந்து இவங்க இங்க உட்கார்ந்தாங்கன்னா அந்த சரியா அந்த சேர் மேலையே கொண்டு போட்டு அது மூணு சேர் தாண்டி இருக்கும் அதான் இப்ப யாரும் இன்னைக்கு பார்க்க முடியாதியா மிளகு காப்புனா இன்னைக்கு விட்டுருவோம் நாலு மணிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லுவோம் வந்தால் அது மாதிரி சிவபெருமான் எப்படி இருப்பாராம் நின்று இசை பாடவும் மாடுவர் சரி அப்ப நல்ல கலை வல்லுனர் உங்க அப்பா ஆமாண்ணா எங்க அப்பா அவ்வளவு கலை வல்லுனர் அப்படின்னு சரி உடம்பு எப்படி இருக்க முடியாது நீ எங்க அப்பா பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கதான கண்டார் தோலே கண்டா எங்க அப்பா கிட்ட சடை கண்டார் தடையே கண்டா நெற்றி கண்கண்டா கண்ணே நீண்ட படர் நீண்டும் இருக்கும் அழகு ரெண்டு நல்ல நெருங்கி இருக்கணும் இங்கு இங்கு அப்படியே சிறிது வைத்துட்டும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நெருங்கி இருக்கணும் நீண்டு இருக்கணும் எங்க அப்பாவுக்கு நெருங்கி இருக்கும் நீண்ட இருக்கும் சடை முடிய முடியும் யாராவது தயார் பண்ணும்னா இன்னும் ஒரு ஆறு ஆண்டுல வச்சுப்படலாம் நான் இனிமே ஒண்ணு சொல்ல போறதுக்கு பாருங்க எங்க அப்பா ஒருவன் இன்னும் ஒருவன் காணு வேற யாருமே என்னையா அந்த சடேலே ஒரு அம்மா உக்காது இருப்பாங்க சடையிலா ஆமா அது என்னாடி அதான் எங்க அப்பா முடியல் என்ன கங்கை பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறீங்களா ஏவன் வந்து தலையிலயே வச்சுட்டு உட்காந்துருக்கிறாள் எங்க ஐயா தவிர பெண்ணுரிமை பெண் உரிமைங்கிறீங்களா சம்மந்தி கூட மார்பிளதான் வச்சுக்கிறாரு யாரு தெருமா மார்பிள தலையை வச்சு பாடியா பெண் உரிமையா பெண்கள் நிச்சயமா சிவபெருமானே நம்ம நம் குளத்தை தலை ஒதுக்கி வச்சுட்டு வைக்கிற பெருமான் ஒரே ஒரு ஆள் தானே ஆடுறாடு ஆடுங்கிற என்னடா கொண்டாடியை தள்ளி வைக்கிட்டு ஆடுறான் அப்படின்னு நீங்க சொல்லுறிங்களே அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சிவபெருமான அந்த ரொம்ப அருமையா பாடவும் ஆடுவர் அது அவருடைய அந்த தொழில் ஆனா அவருடைய உடம்பு எப்படி இருக்கும் அவர் பாடர் தடை நெடு முடியாதோர் கங்கைதானே அதுல ஒண்ணு தள்ளி தூக்கிச்சு இருக்காருல மனைவிங்கிற அமைப்பை தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒருவன் இன்னும் ஒருவன்கானுங்க வேற யாரு ரெண்டாவது ஆள் தான் கிடையாது திருமாளம் அப்படிதான் பாரு அவர் மார்புட வச்சிருக்காரு சாமி நீங்களே சொன்னீங்க அகலகில்லேன் இறையும் என்று அலர்மியல் பங்கை மனவாளா அந்த என்ன பண்ணுவான் அது கூட பாருங்க அங்க ஆழ்வார் பாட்டிருக்காரு அந்த அம்மா என்னன்னு கேட்டா மார்புட அவர் திருமால் கொஞ்சம் தள்ளிதான் உட்கார நான் மாட்டேன் இங்கேயே உட்கார்ந்து பழகிட்டேன் அகலகிலேன் இதை விட்டு அகலமாட்டாளம் இறையும் ஒரு கொஞ்ச நேரம் கூட அகலைகளே இறையும் என்று அலர்மியல் மங்கை மனவாளா என்று சொல்லுது எனவே மார்புல போட்டா போடல ஆகவே அப்படி முடியாத ஒரு சரி கொடுத்த ஒரு சிலிப்பு ஐயா இந்த பூதகணங்கள் பாடுது இவர் ஆடுதுங்கிறாரு அப்ப இவருக்கு பாட தெரியாத தேதமூடு ஏடிசை பாடுவரு எங்க ஐயா எங்க அப்பாவுக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும்டா பா எப்படி பாடுவாரு அத்தானு நான் தானிய பொத்தானு அதெல்லாம் உங்க நூற்றாண்டுட மாதமூடு ஏடிசைப்பாடுவர் எங்க அப்பா அருமையா பாடுவாங்க அப்போ ஆடவும் தெரியும் உங்க அப்பாவுக்கு பாடவும் தெரியும் ஆமாப்பா எங்க அப்பா எங்க அப்பா வேதமோடு ஏழிதை பாடுவர் ஆழ்கடல் வெந்திரை கரை பொறுது விம்மி நின்று அயலே இப்ப இது வரைக்கும் தான் அம்மா அப்பா பத்தி கொடுத்து சொன்னது எது வரைக்கும் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை உடை மலை மகள் துணை என மகிழ்வரும் அப்புறம் அந்த பூத படைகள் எல்லாம் ஆடும்படியாக தான் அவன் ஆடும்படியாக இவர் பாடு அல்லவா அவர் அது பாட இவர் ஆடுவர் பூத இனப்படின்றி இசை பாட ஆடுவர் அப்புறம் இவருக்கு ஆடுதான் தெரியுமா இல்ல இல்ல பாடும் தெரியும் எது பாடுவாரு வழியில போறதெல்லாம் பாடுவாரு வேதமோடு எழுதி பாடுவார் பாருங்க போற போக்கள் ரெண்டுன்னு பாடுகின்ற பொருளோ வேத ஏழு ஏழுசை அப்படி போன பாடுவாங்க பாடவும் தெரியும் சரிங்களா இப்படி இருக்கிறப்பாவுக்கு ஒரு பையன் கேட்டான் இப்படி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு எந்த ஊர்னு கூட அட்ரஸ் கொடுத்தா நான் பாத்துட்டு வரேன் அப்படி என்ன முகவரி வேணுமா புடிச்சுக்கட முகவரிய புடிச்சுக்க அதான் முகவரி என்ன வேதமர் ஏழுசை பாடுவர் அது வரைக்கும் அம்மா பாடைய பத்தி சரி இனி அவர் இருக்கும் இடம் சொல்கிறார் அவர் அல்ல ஏழுசை பாடுவர் ஆள் கடல் வெந்திரை நூரை கரை போருது கடல் கரைப்பா உங்க அப்பா அம்மா இருக்கிறது கடற்கரையா ஆமா எப்படி இருக்கும் கடல்னாரு அந்த ஆழ்கடல் அது மென்மையான திரை அலை இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படியே அழைச்சிக்கிட்டே வந்து கரை வரைக்கும் வரும் அப்புறம் எப்படி அழைச்சிக்கிட்டே போவோம் ஆழ்கடல் மெந்தீரை ஈரை சத்தங்க இறைன்னு இறைச்சிக்கிட்டு வரும் இல்ல ஏடே பாடப்பா உலகம் போழந்த ஓங்குயர் விழிச்சீர் அலைவாய்த்தம் இல்லைய பண்பு திருமுருகாட்டு படம் திருச்செந்தூர் அது மாதிரி அந்த அலை வர்றது சத்தத்தை பார்த்து சத்தம் கண்டு அது நுங்கு நுரையமா இருக்கும் அந்த அலையில கரை போறது ஒவ்வொரு அந்த அலையானது கரை வரைக்கும் அப்படியே வந்து வந்து மோதி திரும்ப போவ விம்மின்று இப்படி அலைகள் வெம்மின் இருக்குமா பக்கத்துல என்ன இருக்கு அயலே அயல் என்ன அது பக்கத்துல இப்படி கடற்கரை அந்த கடற்கரை அருகிலே சோலை இருக்கும் சோலை சோலை அழகா இருக்கும் எங்க வேணாலும் உட்காரலாம் ஒண்ணு பேண்டோ அல்லது அழுக்கப்படாது அப்படி நல்லா புல்லா இருக்கும் தளிச்சு இருக்கும் நல்ல தூய்மையா இருக்கும் எழில் வேற அங்க என்ன இருக்கும் அடிக்கடி சொல்லிய சோலையிலும் எப்படி சொல்லுகிறார் நீ நீ தான் பயில் அப்படி புரிய ஒண்ணு கூம சொல்லு கோயில பயில் எழில் கோழில் கோயில் பயில் அதெல்லாம் ரொம்ப அறிஞர் சொன்னாங்கன்னா தமிழுக்கு தமிழ் உம் எழில் அந்த ஆனா தமிழ் ஆனா கோழில் தெரியும் அடுத்தது குயில் இந்த இல்லைன்னா பயில் இந்த அகரம் வரலன்னு இதை வச்சு நெற்று பண்ணு சரியா போடு தமிழுக்கு தமிழ் ஆமா அப்புறம் இசைக்கு இசை அப்புறம் இறை உணர்வுக்கு இறை உணர்வு ஒரு கல்ல மூணு மாங்க அடிச்சுட்டாரு கோயில் பயில் சரி இந்த மாதிரிலாம் அழகெல்லாம் சொன்னீங்க அந்த ஊர் சொல்லையா சார் ஊர் சொன்னாதான பின்கோடு போடலாம் அப்படின்னாரு தருமாபுறம் பதிய பின்பலாம் வேண்டியது இல்லை ஏன்னா நாளறிஞ்ச பாப்பானுக்கு பொண்ணு வேணும் பாரியார் சொல்லுவார் யாராவது மோகரி கேப்பான் சிங்கன்ன செட்டு தெரி சிந்தாதடி பேட்டை சென்னைன்னு போடும் இதுவே அது எப்படி கிருபானந்தவாரி சென்னைன்னு போடும் தானா அப்படி போட்டதான் பெரியார் நம்ம மாதிரி அது எதிர் சந்தினுடைய முடுக்கு எதிரில் கிணறுன்னு சொன்னு அர்த்தம் அட்ராஸ் தெரியாத ஆளுன்னு அர்த்தம் எவ்வளவு முகவரி குறையுதோ அவ்வளவு குளவு பெரியவன் அர்த்தம் எவ்வளவு குளவு முகவரி நீளுதோ அவ்வளவு குளம் இங்க யாரையும் குறிப்பிடலாம் கற்பனையே விட்டுடுங்க ஆனா இப்ப அப்படிலாம் போனோம் தெரியுதல்ல அது போட்டாலே லெட்டர் போக மாட்டேங்குது அதான் ஒரு காலத்துல கடினம்னா உரியவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னு இருந்து ஒரு காலம் இருந்தது ஒரு காலம் இருந்ததாக கேள்வி போச்சு எல்லாத்துறையும் போச்சு நம்ம ஒரு தூரம் போச்சு பாத்தீன்னா போய் பாடம் தான் பாடம் தான் நடத்துவான்னு கேள்வி அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படியாக ஏழில் போழில் கோயில் பாயில் தருமபுரம் படியே அப்ப முன்னிரண்டில தாயுதந்தேரை பற்றிய குறிப்பு பின்னிரண்டில அவ இருக்கிற அந்த தருமபுரத்தினுடைய சிறப்பு அப்ப எங்க அம்மா அப்பாவையும் அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அருமையான இந்த ஒரு பதியம் தான் நமக்கு தெரியும் ஆனால் அது இருக்கிற எல்லா பதியம்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான பதியம் சரிங்களா அதெல்லாம் இப்ப எங்க நம்ம இவ்வளவு படிக்க முடியாது கடைசி அந்த இது படிச்சிருவோம் அப்பதான் இத மனசுக்கு ஒரு நிம்மதி ஆமா திருக்கடைக்கா படிச்சுட்டோம்னா ஒரு விதமான நிம்மதி பொன்னேடு நல்மணி மாளிகை சூழ்விழவம் மலி திரு அமர் புகலி என்று தன்னோடு நேத்திர இல் பதிஞான சம்பந்தன் அகது செந்தமிழ் தடம் கடல் தருமபுரம் பதிய பின்னடுவார் தடையில் பிறையும் அறவும் உடை அவன் பீனை துணை கடல்கள் உரிய நல் உலகம் ஒருவர்கள் ஈடர் பீணி துயர் அனைவ இந்த திருப்பதியத்தை படித்தவர்கள் இசைத்தவர்களுக்கெல்லாம் மானுலகம் சென்று எந்தவித துயர் இல்லாமல் வாழ்வார்கள் நிலைமை செய் நீடு வாழ்வார்னு சொன்ன மாதிரி இங்கே பொன்னுலகில் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமை இந்த முதலெண்டு பேர்ல சீர்காடியை பத்தி வர்ணிக்கிற இல்ல எப்படிலாம் இருக்குமா இவருடைய சீர்காடினா விடாமல் பொன்னேடு நல்மணி மாளிகை நல்ல ஒவ்வொன்னெல்லாம் இங்க செங்கல் இந்த சிமெண்ட் அதுக்கு பேச்சுக்கு இடமில்ல சீர்காழியில எல்லா ரத்தனக்கள் அதுக்கு இணைப்பெல்லாம் கூட நல்லா பொண்ணை வச்சு உருக்கி அப்படி சேர்த்துறாங்க இந்த பொண்ணுக்கும் கல் தங்கத்துக்கான மற்ற நவமணிகளுக்கு தான் அங்கே பேச்சு இந்த செங்கல் சுண்ணாம்பு போக்குவரத்து இத்தியாதிகளுக்கு பேச்சு கெடு அப்படிப்பட்ட மாளிகை ஏ அப்பா அந்த மாளிகை மாலி அந்த மாளிகை சூழ்ந்தா மட்டும் இல்ல பத்து பன்னெண்டு மாசமும் விழாதான் பன்னெண்டு மாசமும் விழவு விழவே இடாது ஏதேன்னு நாள் பத்து நாள் பத்து நாள் கொஞ்சம் விழா இருந்துகிட்டே பார்த்தாடிகா இருப்பாங்களாம் அப்படிப்பட்ட விழாக்களும் நடக்கும் பொரு பூனல் திரு ஆமரு அருமை அப்ப அவர் காலத்துல வந்து கடலானது சீர்காழி பக்கத்துல இருந்தது அதுல பொரு பூனல் அப்படின்னா தண்ணி மண் அப்படி அப்படியா அந்த அடிக்கும் அப்புறம் திரும்ப வந்து போதும் எப்படி பாருக்குமா அப்ப கடல் அலைகள்லாம் அப்படி இருக்குமா பொரு பூனல் அல்ல தமிழுக்கு தமிழ் அந்த இதுக்கு இது பொரு பூனல் தீரு ஆமரு ஊர் எப்படின்னா லட்சுமி கடாட்சி அங்கேயே இருந்திருப்பா யாராவது கூப்பிட்டா கூட அம்மா என்னம்மா சிகாலியே தங்கிட்ட கொஞ்சம் வயசு உங்களுக்கு வா நான் வாழ மாட்டேன் அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் திருக்குறள் எவன் வீட்டில் ஒருத்த நல்லா அருமை நல்ல விருந்தினரை இடையராது அவன் அவனுக்கு உணவு கொடுக்குறானோ அவன் வீட்டுல திருமகள் என்ன பண்ணுவானா அங்கேயே உட்காந்துருவான் ஏமா என் கூட்டு கொஞ்சம் வந்து பாரு அது அந்த நீங்க எதேன்னு இங்க வந்து எங்கிட்ட பேசுங்க நான் இந்த ஆள் வீட்டுல தான் இருப்பேன் அகனமர்ந்து செய்யாது உடைய ஆனா எப்படி விருந்து அமர்ந்து நல்ல பிரிப்பு அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்தா இருக்கு உங்களை ரேடியா இருக்கிற கண்ணுக்குல போட்டாங்க அந்த விருந்துகள் போடணும் இன்னும் போச்சு நீ உடந்தைன்னு இருக்கோம் அதனால அதனால முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவாங்க திருவள்ளுவர்ல சிவே சிவே அதனால செல்லும் அந்த மாதிரி தீகார எப்படி இருப்பதுனால என்ன திரு அமரு அந்த திருமகள் அப்படியே இருப்பலாம் புகழி என்று உலகில் அப்படிப்பட்ட ஊர் எது யாருன்னாரு புகழின்னு பேர் பன்னெண்டு பேர் அதுக்கு இங்க புகழின்னு சொன்னார் புகழி உலகில் தன்னோடு நேரில் பதிஞான சம்பந்தன் அது தன்னோடு நேர்பிறையில் ஞான சம்பந்தன் இது யாரு ஒரு சாமி தின்னாரு அடியனுடைய பதி இது அடியேன் இருக்கிற ஊர் அதான் தாங்கள் எப்படியோ அப்படின்னார் தனக்கு ஒப்பார் யாருமில்லாத ஒரு தம்பி தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளும் தன்னோட தனக்கு ஒப்பார் வேற யாருமே இல்லை சீர்காழியில அடியேனுக்கு ஒப்பார் வேற யாரும் இல்லை அடியன் சிவ சிவ அப்படி தன்னோடு நேர் ஒப்பாரில் ஞான சம்பந்தன் அது செந்தமிழ் கடல் தருமபூதம் பதி ஞான எப்படி இருப்பா தான் செந்தமிழ் தடங்கடல் இப்ப கூட தமிழ் கடல் ராயசோக சொல்லி கொடுத்தாங்க ஆமா ராயசோகக்கு தமிழ் கடல் மட்டும் கொடுத்தாங்க இவர் செந்தமிழ் கடலாம் வெறும் தமிழ் செந்தமிழ் கடல் அப்ப இவர் கடல் மாறி தமிழ் மொழியில அவ்வளவு புலமையான தடம் கடல் தருமபுரம் பதிய கடல் சூழ்ந்த தருமபுரத்தில் அடியேன் அந்த பதியை பின் தடையில் பிறையும் அறவும் உடை அருமையான நீண்ட தடை அந்த தடையில என்ன இருக்குமா பிறையும் அறவும் பிறையும் இருக்கும் அறவும் பாம்பும் இருக்குமா அப்படிப்பட்ட ரெண்டும் உடை இருக்கிற அவன் பீனை தூணை கடல்கள் அப்படிப்பட்ட பெருமானுடைய இரண்டு திருவடிகளும் மிக இரண்டு திருவடிகளும் பெண் அவள் ஆமா அறவும் ஆன் பீனை தூனை கடல் பேணுதல் உரிய அவனுடைய திருவடியை இடையராது யார் நினைக்கிறாரோ அவரெல்லாம் மேலுலத்தை போய் வரலாம் எழுதிட்டு ஏ இத போகமும் ஒருவர் செவத்துல நம்ம போனா மட்டும் போதாது போனா அதனுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கும் அதுல நம்ம இந்த பயந்து அதனால அந்த உலகத்துக்கு செல்லவும் செல்வார்கள் அதனுடைய பயனையும் அணிவித்துக் கொள்வார்கள் தான் எங்கே நம்ம திருப்பா பாரு நம்ம தருமபுரத்துல திருநீலகண்டை ஆட்பாணருக்காக பாடுதுல அங்க ஒரு சிறு சங்கடம் என்ன அந்த ஊருக்காரன் நாலு பேர் தருமபுரியில படுத்திருக்கிறேன் இந்த யாழ்ப்பாணம் ரொம்ப அருமையா வாசிக்கிறான்னு சொன்ன அது ஞான சம்பந்தருக்கே யாருக்கு பின்னணி ஞான சம்பந்தருக்கே பின்னணி அப்படின்னு சொன்ன அப்படின்னு இருக்குது யாருக்கு பாடலாம்னு நம்ம சில மதுரை சில பேர் தான் வாங்கணும் மதுரை சோமுன்னா கும்போணம் ராஜமானிக்கு முள்ளதான் பிள்ளைங்க வாசிக்கணும் அப்படிதான் ஏன்னா கும்போண ராஜமானிக்கு பிள்ளைக்கும் நீங்க யாரு பாட வரானு கேட்பாரு மதுரை சோம்பு தான் வருவாரு ஒரு சாதாரண நான் வரமாட்டேன் அப்படி அப்படி அப்படி அப்படின்னா ஏப்பா என்ன மாதிரி திருப்பனந்தால ஒரு காலத்துல நாலு வரி இசைக்கழகம்னு வச்சு பட்டுப்புள்ள போயிட்டு ரொம்ப அருமையான விலை அவங்க தான் நிறைய மட்டம்லாம் சாப்பாடுலாம் போடுவாங்க எங்களுக்கு மதம் தவிர ஏதேன்னு ஒரு எழுச்சின்னு சொன்னேன் எந்த நேரம் போனாலும் கூட அவங்க வீட்டில் ரொம்ப உதவிடுவாங்க அப்படிப்பட்டது இப்போ எங்கள் ஊரே நல்லா பழக்கமாக இருந்தேன் எங்களுக்கு நான் படிக்கிற காலத்துல இருந்து அது ஒரு அறிவிப்பாடு அப்படிங்கிறது அப்போ அந்த அந்த இசை கவனிக்கும் போது மதுரை சோம கூப்பிட்டோம் ராஜமாணிக்க பிள்ளை தான் அப்பா சரி கும்போன ராஜமாணி மதுர சுவாமியும் அது மட்டும் இல்ல பன்னாராட்சி மட்டுமில்ல சோம என்னடா இங்கே மேடையில் இருக்கும்போதான் சோமும் பாடட்டும் பாரு வெளியில் வந்தானே ஏக எழுத மேகரா கொடியுன்னு எழுத என்ன அதான் அவரை முன்ன உட்கார வச்சு யாரும் சிதம்பரம் இருக்கிற கனகசே பிள்ளையே அப்படியே அப்படிலாம் கேட்டோம் ரொம்ப அருமையா அதனால அந்த பின்னணி இசைன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் எனவே இவங்க என்ன சொன்னாங்க ஞான சம்பந்தருடைய இசை இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறப்புக்கு வருதுன்னா நம் ஊருக்காரரு நம்ம திருநிலங்கன்ற ஆழ்ப்பாணரால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே திருநெல்வேலி ஆட்பாணர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் நம்ம நம்மூர் ஆளுன்னா அதுதான் நான் நினச்சேன் நீங்கள் நம்ம ஊருக்காரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது என்று சொல்லுவேன் அப்படிதான் அவர் திருநெல்லை ஆட்பாளராகார் அவர் அடிவராக கேட்டார் பாருங்க கேட்ட உடனே அதையே காதை பற்றி சிவ ஞான சம்பந்தருடைய இசைக்கு கேவலம் என்னுடைய பின்னணி இசைதான காரணம் சி இது கடுமையான சொல் சொல்லிட்டு நேராக ஞான சம்பந்தரை தனியார் பார்த்து ஒரு விண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று சொல்லி போய் சொல்றான் என்னென்ன இது மாதிரி இந்த ஊர்ல எங்களுடைய உறவினர் தான் அடியேனுடைய இசையினால உங்க இசைங்கிற சிவசிவா சிவசிவா என் காதே தாங்கல அதனால அடியேனால் பாதிக்க முடியாதவாறு ஒரு பண்பாடுகள் இப்படி ஒரு பின்னணி இசைக்காரர் இந்த உலகத்திலே இருக்கார இப்படி ஒரு பின்னணி இசைக்காரர் இந்த உலகத்துல ஏதாவது உலகத்திலே இல்லாதான் பெரிய அவர் ஞானிங்கிற பெரிய ஞானின்னு சொல்றோம் அறுபத்தி ஒரு சொல்றோம் சொன்னாவன் தலைமுயற்சிப்படுவானே தவிர சிவசிவன் நமக்கு என்ன தெரியும் அவருடைய இசை நாம சும்மோடு பின்னணி தான் சொல்லிட்டு மெதுவாக ஞானம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பலால் இந்த பாடல் வந்து பாட முடியாமல் பாடுங்க என்று கேட்டுக்கொண்டதன் வாயிலாக பாடிய பாட்டு ஆதலால் தன்னுடைய யாழ் அவருக்கு இசைக்க முடியும் முடியல முடியாத போது என்ன பண்ணாரா அவருக்கு வந்து கோவிந்தன் கேட்டா யாழ்மையில இல்ல அந்த சுத்த சொல்லி வரஞ்சுட்டான் அது தன்னை பொழுதுட்டான் தன்னை போழ்ந்தது அவருக்கு பிடிக்கல ஞான சம்பந்தரை விடுத்து என்னை பொழுந்தான் இந்த மகாபாவி என்று சொல்லிவிட்டு செய்யல இதெல்லாம் யார் படிக்கணும்னு கேட்ட பின்னணி இசைக்காரர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்று போடணும் இசை உரைகள் பின்னணி இசை வாசிப்பவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் திருநீலகண்டருடைய அப்போர் வாழ்க என்று ஆசிரியர் ஏன் இங்கே ஆயனம் வாதிச்சாலும் கூட பின்னணியும் வந்து அந்த பாதித்தாலும் நீங்கள் வாசிக்கிறீங்க அதனால அந்த வாதிக்கிறவங்களுக்கும் அதுபூர்வம் என்னாலதான் இசை வருது அவருக்கு ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் சமுதாயம் சமுதாயம் இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அறவுரை எங்கள் திருநீலகண்ட ஆட்பாணுடைய அமைப்பை என்ன சொல்லுங்க அதனால அப்படி பாரு பானை ஒண்ணி விடுறது இதான் சாக்குன்னு சொன்னேன் அப்போ எங்க ஞான சம்பந்த இசைக்கு இந்த இது யாழ் சரிவராத போது இந்த யாழ் இருந்த என்ன அப்படி அப்படி உடைக்க பண்ணலாம் அப்பதான் தடுத்து என்ன அப்படி செய்து சொல்லிட்டு ஏன் இதை வந்து சொல்லல பெருமானின் புகழ் இந்த யாழில் அடங்கணும் இதெல்லாம் தான் நீங்க என்னனும் பெரியமான பெருமா ஆமா என்ன புறப்படுங்க இந்த போகமார்த்த பொன் விளையாள் என்ற அருமையான பதியம் பாடினார் என்று இங்க திருநாள் சொல்லப்படுது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த பதியத்தினுடைய சிறப்பு என்ன பச்சை பதியம் ஏன்னா பின்னால் அணில் இடுகின்ற பொழுது இந்த பதியத்தை தான் எடுத்திருத்த அதனால ஆசைப்பட்ட சிறப்புடைய பதியம் இது அதை ஞாபகத்துக்காகத்தான் சொன்னேன் அதுல அருமையான அந்த அமைப்பு இருக்கிறேன் இந்த போகமார்த்த புன்மலையால் பொன்னகலம் பாகம் மார்த்த பையன் வள்ளேற்று நம்ம அருமையான பார்த்தா அதையும் நல்லா அதுவும் ஓதும் பட்சத்தில் படுக்க நல்லா இருக்கும் நான் எல்லாம் சொல்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கணும்லவா அவங்க சொல்றது அப்படியே பாது கேட்டுருந்ததுனால சொல்றது அவங்க அருமையாக பாடும்போது போகம் ஆர்த்து தன்னோடும் பொன்னகலம் பாகம் ஆர்த்த பைங்கண் வழி அண்ணல் பரமே தீ ஆகம் ஆர்த்த என் கோவன ஆடையின் நாகம் ஆர்த்த நம்பெருமாயது நல்லாரி எல்லாரும் போயிட்டு வந்திருப்போம் அருமையா மனை மணிக்குங்க அருமையா பெருமான் உள்ளே இங்க முன்னால யாரு அந்த அம்மா இருப்பாங்க அம்மாவை கடந்துதான் போகணும் ஆனா இப்ப போறவங்கலாம் அம்மாவும் பாக்குறதில்ல அப்பாவையும் பாக்கறது இல்லை ஆமா அதுக்கு மட்டும் விளக்கு போட்டு வந்துடும் எதுக்கு சனி அப்ப திருநள்ளாருனால சீக்கிரிட்டு சனிதான் அப்படி ஆயிட்டு ஆனா அது இது ரெண்டு கடுப்புறதா இருக்குது நம்ம அம்மாவை இப்படி போகணும் இது அப்படி நேராக போகணும் இங்கதான் இருக்குது இதுலதான் ரொம்ப அருமையாக போகம் மார்த்த புன்முலையால் தன்னோடும் சொல்லி பாகம் மார்த்த பைங்கன் வள்ளேற்றங்கள் அப்படிப்பட்ட அவையமையாரி ஒரு பக்கத்திலேயே கொண்டிருக்கிற பெருமான் அவன் இருக்கின்ற இந்த இடம் எப்படி என்ன எப்படி இருப்பான் நாகம் மார்த்த முன்னால் என்ன அது போக மார்த்த புன்முலையா ஆகம்மார்த்த தோருடையன் உடம்புல ரொம்ப அருமையா யானை தோலை போட்டி இருப்பான் கோவன ஆடையின் கீழ் அவருடைய பிள்ளை நாகம் மார்த்த நம்ம நாக பாம்பியும் கட்டியிருப்பானா அப்படி நாகம்மார்த்த நம்பெருமான் அருமையான பாட்டு இது ஒரு கருத்துல தருவனு சந்தானம் சொல்லிட்டு இந்த நம்பெருமான் எல்லா பதியத்திலையும் சொல்றாரு ஆகவே அந்த இறைவனுக்கு பெயரே நம்பெருமான் என்றதாத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து வேற யாருமே சொல்லுவாங்க நாங்க அதை முழுதா வழிபடுகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருந்த போதிலும் கூட நம்பெருமான விட தர்ப்பாரண்ய சொருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை தர்ப்பமாவது ஆரண்யம் ஆவது சொன்ன யார் சொன்ன தலபுராணக்காரன் சொன்னது தலபுராணங்கள் பெரும்பாலும் போனது காரணம் உண்மை அல்லாத சொன்னதுனாலதான் காரணம் அதுக்கு என்ன பண்ண உண்மை அல்லாது இந்த ஊர்ல வந்து ஐயா நம்ம ஊரை பத்தி கொஞ்சம் ஒரு புறான்பாடுன்னா அவ்வளவுதான் இந்திரனுங்க வந்தான் சந்தனங்க வந்தான் நாகக்கண்டியெல்லாம் வந்து இங்கதான் நீராடினாங்கன்னு சொல்லும் போது அப்ப நம்பனும் என்னன்னா நம்ம ஊர்ல நாக கண்ணியர் வந்தேன்னு இப்ப என்ன கண்ணீர் மைகுண்ட தேவன் வந்த உடனே அந்த இதுக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு மீனாட்சி தூரம் பாருங்க திருவானை காவலை பத்தி பாருது பறிப்பிக்கணும்னு சொல்லி ரெண்டு மூணு பேர்த்த சொல்லி நேராக போய் இதில் கொண்டு கொடுத்து மயிலாடுதுறையில் இருக்க வேறு கொண்டு கொடுத்துட்டு வாங்கணும் அங்கேருந்து வந்து அவங்க திருச்சியில் பணி செய்கிறவங்க அவங்க அலுவலகத்தில் ஒரு இதில் இருந்து மாதிரி ஐயா கொடுத்தாருனா நான் உடனே எனக்கு செய்ய முடியாது காலம் தாழ்த்தும் ஒன்று நீங்கள் வந்து இப்போ ஒரு நாலு மாதத்தில் செய்ய முடியாது எனக்கு பல வேலை இங்கே சொல்லிடுறேன் எனக்கு மேலும் நான் இதில் உடன்பாடுங்க சொல்லுங்கள் உடன்பாடுங்க தலைவரானத்தில் உடன்பாடுங்க சும்மா அதெல்லாம் வெறும் கதை அதனால இதை விட இப்ப திருவானைக்காவல் எடுத்துக்கிட்ட அருமையா அதுல இருக்க நல்ல கல்வெட்டுகள் அதுக்குரிய பதியங்கள் சரிங்களா அங்க இருக்கிற திருமணி அமைப்புகள் அதை பத்தி எழுதுங்க பஞ்சபூரஸ்தலங்களில் ஒன்று ஏன் ஆணைக்கா என்று பெயர் வந்தது அங்க இருக்கிற திருமணி எல்லாம் எப்ப பத்தி செய்யப்பட்டது அங்க எத்தனை பேர் நிபந்தம் கொடுத்திருக்கிறாங்க திருவானைக்காவல் என்று வச்சுட்டா இனி அதை பத்தி யாரும் சொல்லக்கூடாது அந்த அளவில் அப்படி சொல்லுங்க பதியம் எத்தனை இருக்கு யார்பாங்க என்ன பெருமான் ஏன்னா எல்லா வீட்டிலும் நாகம் ஆர்த்த நம்பெருமான் என்று பாரு எனவே நம்பெருமான் என்று சொன்னது எனவே எப்படிப்பட்ட அருமையான பதிகத்தை இங்கே அவருக்கு சிறுநாட்ல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடினார் அப்புறம் இங்கிருந்தவாறு புறப்படுங்க அங்க ஊர்ல அந்த பெரியவர்கள் அவர்களை பாராட்டி பேசியிருக்க முழுதும் தவறாம சொல்றார் நம்ம எல்லாத்தையும் நினைக்க முடியும் அதோட ஒரு அகச்சுவைப்பாளர் அவரு பெண் பால் பெண்பால் பேசுற மாதிரி வச்சு பாடி இருக்கார் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நாம நினைச்சு மேல பாடலாம் பார்மையான பாட்டு செங்கு தொண்டரை பற்றி பல்படியா சொல்ற சொல்ற புனர் துணையோடு உடன் ஆடும் அன்னங்காள் அண்டில்